ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்காணையா நம கிப் ப்வாந்தி கௌன்யீ நே பணியன் ஸ்ரீஷ்ணர் மகிமையை பெருமையை உபதேசம் பண்ணுகிறார் ஒரு பக்தன் தன்னுடைய முந்தைய வாழ்க்கையில் அதாவது ஒருவன் ஆரம்பத்தில் விவேக்கம் இல்லாமல் அதர்மத்தை ஆச்சரணம் பண்ணி அதாவது அற வாழ்க்கைக்கு புறவம்பாக வாழ்ந்து அப்புறம் காலப்போக்கில் தன்னுடைய தவறை உணர்ந்து சத்சங்கத்தினுடைய மகிமையினால் பெரியோர்களுடைய அருளால் ஈஸ்வரங்கிட்ட ஒரு அனநிய பக்தி உலக விஷயத்தில் பரிபூர்ண வைராக்கியத்தோட உறுதியாக பக்தி பண்ணான்னா அவன் ரொம்ப உறுதியானவன் சொன்னார் அதை இங்கே இன்னும் அழுத்தமாக சொல்கிறார் அவனை தர்மாத்மாங்கிறார் க்ஷிப்ரம் தர்மாத்மா பவதி அவன் வெகு விரைவில் தர்ம மனசில் முழுக்க முழுக்க தர்ம சிந்தனை ஏற்பட்டுவிடும் அவனுடைய வாழ்க்கை காலையிலேருந்து இரவு வரை முறையாக இருக்கும் இறைவன் மீது பெயர் அன்பு கொண்டு முறையான வாழ்க்கையை கடைப்பிடிப்பான் அக் கஷிப்ரம்னா விரைவாகன்னு அர்த்தம் க்ஷிப்ரபிரசாத கணபதி அப்படின்னு கேள்வி பண்ணிருப்போம் சீக்கிரம் பலனை கொடுக்குறவர்னு அர்த்தம் ஆஹ விரைவாக தர்மாத்மா பவதி முதல்ல அதர்மாத்மாவா இருந்தான் முதல்ல அக்கிரமம் இருந்தான் ஆனால் மனன் திருந்தி மகான்களுடைய அருளால பகவானுடைய அனுகிரகத்தினாலே அவன் தர்மாத்மாவாக ஆகிவிட்டான் அவனுடைய உள்ளமெல்லாம் அறம் நிறைந்திருக்கிறது அவனுக்கு சீக்கிரம் சஸ்வத்து சாந்தி நிகச்சதி அவன் உடனே சஸ்வத்துன்னா சாஸ்வதம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு அவன் என்ன பண்ணுகிறான்னா அவனுக்கு என்ன கிடைக்கிறதுன்னா அவன் அந்த பழைய வாசனைகள்லேருந்து விலகி அவனுக்கு அந்த குற்ற உணர்ச்சியும் நீங்கி விடுகிறது அதிலிருந்து முற்றிலும் விலகி விடுகிறான் அந்த துராச்சாரம் கெட்ட நடத்தையிலிருந்து நன்றாகவே விலகி விடுகிறான் மனசில் ஒரு அமைதி ஏற்பட்டு விடுகிறது அவனுக்கு அந்த குற்ற உணர்ச்சியெல்லாம் நீங்கி மனசில் ஒரு பேரமைதி நிலையான அமைதி ஏற்படுகிறது இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் அவன் வெகு வேகமாக சாதனைகளை எல்லாம் அனுஷ்டித்து இந்த பிறவியிலேயே ஜீவன் முக்தனாகவும் ஆகிவிடுகிறான் அப்படின்னும் அதற்கு பொருள் எடுத்துக்கொள்ள முடியும் ஆகவே யாராக இருந்தாலும் மனம் திருந்தி இறைவனிடத்தில் பேர் அன்பு செலுத்தினால் அவர்கள் வாழ்க்கை இறைவனுடைய அருளால் அவர்களுடைய இடைவிடாத முயற்சியினால் மேல் ஓங்குகிறது என்பது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது வரியில் சொல்கிறார் அர்ஜுனா ஹே கௌந்தேய அர்ஜுனா நீ எங்கே வேணாலும் போய் சொல் எந்த சபையில் வேணாலும் தாராளமாக நீ சொல்லலாம் நான் உனக்கு உறுதி சொல்கிறேன் மே பக்தா ந பிரனசியதி என்னுடைய பக்தன் ஒருபொழுதும் அழிஞ்சு போக மாட்டான் என்னிடத்தில் அன்பு செலுத்தி இந்த சாஸ்திரம் தர்மம் பெரியோர்கள் இவர்களையெல்லாம் நன்றாக கடைபிடிக்கிறவன் ஒரு நாளும் வீணாக போக அவனுக்கு உய்வு நிச்சயம் அப்படிங்கிறத நீ எந்த சபையில் வேணாலும் போய் பிரதிஜை பண்ணலாம் நீ போய் அர்ஜுனனே போய் சொல்லலாம் ஒரு பெரிய சபையில் என்ன சொல்லலாம் கிருஷ்ணருடைய பக்தன் வாசுதேவனுடைய பக்தன் பொதுவாக இறைவனுடைய பக்தன் உண்மையான பக்தன் ஒரு நாளும் வீணாக போக மாட்டான் வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியமாகிய முக்தியை அடைந்தே தீர்வான்னு நீ சொல்லலாம் அப்படின்னு பகவான் இங்கே உறுதிபட சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்திலையும் இதை இன்னும் கொஞ்சம் சொல்ல போகிறார் அதுக்கப்புறம் இந்த அத்தியாயம் இன்னும் மூன்று ஸ்லோகங்களில் பூர்த்தியாக போகிறது க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வச்சாந்திம் நிகச்சதி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 உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர்பெயரையும் பெயரையும் அப் செய்யவும் ஹரிவோம்